ஒருவர் லை க வணங்கினால் அவரின் முன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபிசல்லு அலிவசல்ல அவர்கள் கூறினார்கள் இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று நான்கு முஸ்லிம் ஏழு ஆறு பூஜ்ஜியம்